நட்டினியின் அறிவு மஞ்சல் தொலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் போன வாரம் நாம் ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பு செய்கிற சமயத்தில் அஞ்சல் துறை அப்புறம் அது தொடர்பாக அஞ்சல் தொலைகள் வெளியிடுறதில் ஏற்படுற சிக்கல்களையும் அதை வந்து அஞ்சல் துறைகள் எப்படி மாற்று ஏற்பாடுகளாக கலோனியல் ஓவர் பிரிண்ட்டுங்கிறது மூலமாக சிறப்பாக கையாள்றாங்கங்கிறத பற்றி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டா இந்த வாரம் அதோட ஜஸ்ட்டு ஆப்போசிட்டை பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஜஸ்ட்டு ஆப்போசிட்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டை ஆக்கிரமித்து சில ஆண்டுகள் இல்லாட்டி பல ஆண்டுகள் கூட ஆண்டதுக்கு பிறகு வெவ்வேறு காரணங்களால் அந்த ஆக்கிரமிச்ச நாட்டை விட்டு போயிடுவாங்க அப்படி ஆக்கிரமிப்புலேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகளில் அஞ்சல் துறையில் மேற்கொள்கிற ஒரு நடைமுறையை பத்தி தெரிஞ்சுக்குவோம் அந்த நடைமுறைகளில் ஒன்று தான் ப்ரொவிஷனல் ஓவர் பிரிண்ட்டுங்கிற இடைக்கால ஓவர் பிரிண்ட் அஞ்சல் திளைகள் ஆக்கிரமிப்பில் இருந்து சுதந்திரம் அடையிற நாடுகளில் அரசாங்கத்துக்கு ஏற்படுற சிக்கல்களில் ஒன்று மக்கள் தகவல் தொடர்புகளில் முதன்மையான அஞ்சல் துறையில் தான் அஞ்சல் துறைவசம் சுதந்திரம் அடையிற சமயத்தில் கையிருப்பில் இருக்கிற அஞ்சல் திளைகள் பெரும்பாலானவை ஒன்று காலனி ஆதிக்க ஓவர் பிரிண்ட் செஞ்ச அஞ்சல் தலைகளாக இருக்கும் இல்லாட்டி எந்த நாடு வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சாங்களோ அவங்களோட அஞ்சல் தலைகள் வந்து இருக்கும் தங்களோட நாட்டுக்குன்ட்டு அஞ்சல் தலைகள் பிரிண்ட் செஞ்சு வெளியிடுற நிலையிலையும் அந்த அரசாங்கம் ரெடியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அஞ்சல் தலைகள் வடிவமைக்கிற முறை அதுக்கு தேவையான மெஷின்ஸு அப்புறம் டிசைனு அளவு அப்புறம் வடிவம் அப்புறம் என்ன மதிப்பு இப்படி எல்லாத்தையுமே முடிவே செஞ்சு அதுக்கப்புறம்தான் அஞ்சல் தலைகளை வந்து பிரின் செஞ்சு வெளியிட முடியும் இதுக்கு பல மாத அவகாசமும் நிச்சயம் அரசாங்கத்துக்கும் அஞ்சல் துறைக்கும் தேவையாக இருக்கும் ஸோ சுதந்திரம் அடைஞ்ச நாட்டோட அரசாங்கம் இல்லாட்டி அஞ்சல் துறை நடைமுறையில் ஏற்படுற சிக்கலை தற்காலிகமாக சமாளிக்க வெளியிடுற அஞ்சல் தலைகள் ப்ரோவிஷனல் ஓவர் பிரிண்ட்ங்கிற ஓவர் பிரிண்ட் அஞ்சல் இப்படி பல நாடுகளால் ஆக்கிரமிப்பு முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு அதாவது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சுதந்திரம் அடைஞ்சது ஆனா இந்த சுதந்திரம் ரொம்ப வருஷம் அந்த நாட்டில் நீடிக்கல ஏன்னா இரண்டாம் உலகப் போர் தொடங்கனால லேட்வியா இந்த சமயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் யூனியன்னால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடால்ஃப் ஹிட்லரோட நாசி ஜெர்மனினாலையும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மீண்டும் சோவியத் யூனியன்னால அடுத்த ஐம்பது ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது இப்படி ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு இந்த பத்தொன்பதரை லட்சம் மக்கள் தொகை கொண்ட லாட்வியா நாட்டை ஆக்கிரமிச்சு அரசாங்கம் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோவியத் யூனியன்கிற உலகத்தோட வல்லரசு நாடு பல நாடுகளாக பிரிஞ்சப்போ லாட்வியாவுக்கும் திரும்ப சுதந்திரம் கிடைச்சது இது அந்த நாட்டுக்கு நிரந்தரமான சுதந்திரமா ஐநா சபையாவில் அங்கீகரிக்கப்பட்டது மேலும் சிறப்பு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல முழு சுதந்திரம் அடைஞ்ச லாட்வியா நாட்டோட அஞ்சல் துறை கிட்ட இருந்த அஞ்சல் துளைகள் எல்லாமே சோவியத் யூனியன் வெளியிட்ட அஞ்சல் துளைகள் அதனால் சுதந்திரம் அடைஞ்சு சோவியத் யூனியனோட அஞ்சல் தலைகளை உபயோகிக்க முடியாத சமயத்தில் லாட்வியா நாடு உடனடியாக மேற்கொண்ட நடவடிக்கை தான் நாம் இன்றைக்கி பேசி தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொவிஷனல் ஓவர் பிரிண்ட்டுங்கிற இடைக்கால ஓவர் பிரிண்ட்டு அஞ்சல் தலைகள் தங்களோட சொந்தமான அஞ்சல் தலைகள் பிரிண்ட் செஞ்சு வெளியிடுற வரைக்கும் லாட்வியா நாடு சோவியத் யூனியனோட அஞ்சல் தலைகள் மேலே லாட்வியாங்கிற சீலை பதித்து ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகளை தங்களோட தபால் போக்குவரத்துக்கு உபயோகிச்சுக்கிட்டாங்க ஓகே அடுத்த வாரம் நம்ம ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் வகைகளில் வார் ரிலீஃப் ஓவர் பிரிண்ட் அதாவது போர் நிவாரண ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலைகள் பற்றி பேசி தெரிஞ்சுப்போம் நன்றி வணக்கம்